اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمين والعہدت للسطحیم والصلاة والسلام على بغوص رحمة للعالمين سجدنا و نجدنا و مولانا محمد النبي الكريم وعلى آله و أصحابه ومن طبیعه بإحسانه اله و جزیم اما بعد خیر الله متبارك وتحالك بكلامه السبیم اول من ذكر هون وجي بسم الله الرحمن الرحيم آمنا بالله وما انزل الينا وما انزل وما انزل الى ابراهيم وإسماعيل وإحاق ياكوب والأسباط وما أنزل يَا مُوسَى وَعِيفَا وَمَا هُيَ النَّبِيُّونَ مِنْ رَبِّهِمْ لَا نُفَاوِقُ بَيْنَ أَحَدٍ مِنْهُمْ وَنَ நடக்குமாறும் அவர்களுடைய அந்த வரலாறுகள் சம்பந்தமாக உலகத்துல மனிதர்களை படைத்து மனிதர்கள் நேர்வழி பெறும் அவர்கள் சோர்க்கத்துக்குரியவர்களாக மாறலும் நரகத்திலிருந்து அவர்கள் தற்போது வைப்பதற்கான அம்மா தாலா காலத்திற்காலம்பிளையும் அந்த நேரத்தில் இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை உலகத்துக்கு அனுப்பி பதினைந்து ரசூல் அனுப்பி இருக்கிறார் உறவுகளே இதுல எல்லாருடைய வரலாறையும் அல்லாஹு ஆண்டு இருபத்தஞ்சு மார்களை மட்டும் அல்லாஹு சொல்லிருக்கு அண்ணாது இஸ்லாமிய உறவுகளே இந்த இருபத்தி அஞ்சு அவர்களுடைய செலவனுடைய சம்பவத்தை பிறந்ததிலிருந்து மௌத்தார வரைக்கும் பேசிக்கிறார் சிலருடைய சம்பவங்களை கொஞ்சம் தொட்டு அல்லாவது மகனத்தால காட்டிக்கிறார் இப்படி விரிவாகவும் சுருக்கமாகவும் அல்லாவது மகாணவதா இந்த இருபத்தஞ்சு அபிமானங்களுடைய சருத்திரங்களை குரான்ல பேசுறாங்க உண்மை சில சருத்திரங்கள் அல்லாவது மகாணத்தாலே குரான்ல பேசக்கூடிய காரணம் குரான் அழாவில் அளவாக அரைக்க அளவாக்கு அல்லாஹ் மகானா சம்பவங்கள் சருத்திரங்களை பேசுறாங்க ஒரு உறுதுணையாக இருக்கும் ஏ பிராதமாக அடிந்து கொள்கின்ற அவர்களுடைய அந்த வரலாறு படிச்சோம் உண்மையில ரசூலை கரீன் சுரலா வரலாறு படிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் சென்ற மாதம் கூட ஒரு யுத்தத்தில் எவ்வளவு தாக்கப்பட்டார்கள் என்ற ஒரு சம்பவத்தை உண்மையில அல்லா சுகானுவால் படைத்த இந்த உலகத்துல படைத்த மனிதர்கள் திறந்தவர்கள் தான் எங்கள் தலைவர் சரதா அரசே அல்லா சுகராணுவத்தால பல சோதனைகளுக்கு சொன்னீங்க இந்த சோதனைகளை அல்லாவுக்கு மிக விருப்பமானவர் அவர்கள் நேரமானவர் பெரிய ஒரு விஷயம் எங்களை சோதிக்கிற காரணம் என்ன நாங்கள் இந்த சம்பவங்கள் அல்லாஹால் என்ன உங்களை விட திறந்தவர்களை கூட நாங்கள் சோதிச்சு இந்த உலகத்துல பல சோதனைகளை கொடுத்து உங்களை விட சிறந்த அடிப்பட்டுமா யுத்தங்கள்ல போய் இஸ்லாத்துக்காக யுத்தம் செஞ்சிக்கிறோமா சோதரிகளே அப்படியான சோதனைகள் அல்லாங்களுக்கு தர இல்லை ஆனால் சபல்லா அவரை சொல்லும் அவர்கள் சகாவாக சோதர்களாக மாறி இந்த தீனுள் கடைசிய காட்டின அவர்களுடைய எட்டு வயசுல இருந்து எட்டு வயசுல இருபது வயசு வரைக்கும் யாரை பராமரிப்பு பராமரிப்பு அந்த அபூதாலி அல்லாவது சம்பவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல எங்கள் தலைவர் சொல்லதான் அவங்களே சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் எங்களுடைய மனதுக்கு ஒரு ஆறு கேட்க நாங்கள் அல்லாவுக்கு பக்கம் மீண்டது உண்மையான வாழ்க்கை தயாரமாக நான் அல்லாத வச்சிருக்கிறேன் காரணம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு மனிதர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை பார்த்து மக்கள் தீனமுக்கு என் வீட்டு தீன உயர்ந்து மினத்தும் யார் துன்யாவுடைய சொற்பத்துக்காகவே இதுக்கு பின்னால் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் முருத்ததாக மாறினார் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் சோதர்களே மேலெல்லாம் பூசி அவர்களோட பேசக்கூடிய நேரத்தில் தீனை பத்தி எவ்வளவு கலிமா கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு அந்த வாழ் வாழக்கூடிய பாக்கியத்தை கார என்றால் அது அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் அல்லாவுடைய மிகப்பெரிய ரக்மர் இதனால அல்லாவுக்கு அந்த களிமாவோட மௌக்கு வரைக்கும் வாழ்ந்து அதே களிமாவை சொன்னவண்ணமாக உலகருக்கு தெரியக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு பார்க்க வார்த்தை சம்பவங்கள் அதிகமான நபிமார்கள் அவங்க பரம்பரையில இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு நபிமார்கள் எட்டு நபிமார்களை தவிர மற்ற எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலை பின்னால அவர்களுடைய தூரியத்துல அவர்களுடைய என்னது அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் மற்ற அனைத்து நபிமார்கள் இதனால்தான் இப்ராஹிம் அலிஸ்லா ஒரு பேரையே அபுல் அம்பியா நபிமார்களுடைய அலிஸ்லாம் அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒன்று இஸ்மாயில் அலிஹா அலிம் இஸ்மாயில் அலிஸ்லாத்துடைய வம்சங்கள்ல தான் வந்த பரம்பரைகள் அதே போல குறைஷ் வம்சன் இந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் அரையர்கள் இதுலதான் நபீப் சபல்லா அலிம் அவர்களும் இந்த பரம்பரையில தான் போல மத்த குழந்தை பரம்பரையிலுடைய மகன் யாஹூப் அலி யாஹூப் அலிஸ்லாத்துக்கு நாலு திருமணம் நாலு மனைவி மார்கள் நாலு திருமணம் செஞ்சாங்க இவங்களுக்கு எல்லா முற்றுமொத்தமாக பன்னெண்டு குலத்தைகள் இதுல ஒரு மனைவியுடைய பெற்ற ராகி ராஹில் என்ற அந்த மணிவீக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகள் லொத்த அபினா யூசுப் عليه السلام அடுத்தது புவியா இது அல்லாஹ் சுபஹானஹுவத்தால குர்ஆனிய 12 படண்டேய பத்தி அல்லாஹ் சுபஹானஹுவத்தால குர்ஆனில் சொல்ல நபி நா யூசுப் আলাইஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு సందర్భத்துல நபி யூசுப் আলাইஹிஸ்ஸலாம்முடைய தலுத்ரத பாப்போம் நபி நா யூசுப் আলাইஹிஸ்ஸலாம் சின்னத்துல ஒரு கனவு காண்டார் இன்னி ராய்து அஹாதா அஷர தௌக்கப வஷ் ஷம்ஸ வல் கமரா ராய்தூஹும் ஸாஜிபீன் என்னது பதினோரு நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் சொல்றாங்க அது ஒரு நீண்ட சரித்திரி இவங்கள்ல அதாவது பன்னெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை தான் யகுதா இந்த யகுதாவுடைய பரம்பரையில வந்த நபிமார்கள் பரம்பரையில வந்தவர்கள் எல்லாத்துக்குமே பாதிக்கிறார் அந்த காலத்துல முஸ்லிம்கள் அவனுடைய பரம்பரையில வந்தவங்க எப்படைசி நபி தோன்றினாங்களோ அவங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இன்னமும் முஸ்லிம்கள் தான் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாம போச்சு அவங்களோட கோபம் என்ன தெரியுமா கடைசி தலைவர் கடைசி நபி ஹபீர் சலா அவரம் அவங்க எங்கடைய வம்சத்துல வராம அரேபியர்கள வம்சத்துல வந்தாங்கன்னு இன்னொரு கோவம் அவங்களுக்கு அதனால தான் ஹபீர் சலா அவரம் அவங்களை நபியா அவங்க சொல்ல மாட்டாங்க அதனால அவர்கள் குப்பார்களாம மாறாங்க காலத்துல மருல்ல கருத்து பரம்பரையில வந்தவங்க இன்னொரு கருத்துக்கு சௌபா செய்தவர்கள் நாங்கள் சொன்னாங்க இதனால யூதி என்ற பெயர் வந்தீங்க நீங்கள் தோழர்களாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் ஐலந்து வந்துட்டு எப்போதி நசாரா என்பது ஒரு கேவலமான பெயர் அல்ல ஆனால் எப்ப அவங்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாம போனாங்களோ அப்பதான் அவர்கள் கும்பார்களாக பாருங்க அன்மந்தி உறவுகளே இந்த தொடர்ல வந்த நபிமார்கள் தான் Zakariya இப்படி நபீன் அபுசா அலி அலித் அப்துல்லுடைய அடிப்பு அந்த பரம்பரையில வந்தவர்களுக்கு தான் பனு இஸ்ராயில் என்று சொல்லப்பட்டது அல்லாஹு ராணுவத்தால் இந்த பனு இஸ்ரவீரர்களுக்கு கிட்டத்தட்டூர் நபிமார்களை அனுப்பி நபிமார்கள் அவ்வளவு பிரிவாதும் பிடித்தவர்கள் ஏன்னா ஒரு முன்னூறு நபிமா சொன்னால் அவங்க எந்த பாவமும் செய்யாம அநியாயமாக நபிமார்களை கொண்டவர்கள் என்பதாக அல்லோதர்களை உறுதியானவர்கள் பொறுமையுடையவர்கள் இந்த அஞ்சு நபிமார்களும் ஏனையவர்களை விட அதிகமாக அவர்களுடைய கூட்டங்களால நோயிட செய்யப்பட்டவர்கள் தான் இந்த உள் அஞ்சு நபிமார்கள் இப்ராிம் அலாம் நபீனா அலிம் நபீனா இன்சா அலிசலாம் எங்களுடைய தலைவர் நபீ சலம்மா அலிசலாம் இந்த அஞ்சு பேர் குரு சொல்லப்பட்டது அன்மா அலிவரும் தெரியும் இதுலா இன்றைய தொடர் வந்திருக்கூடிய நேரம் இன்னொரு பதினைஞ்சு நிமிஷம் தான் பயம் நடக்க போது அதனால கொஞ்சம் தூக்கங்களை தியாகம் செஞ்சு இந்த மூசா அலிப்பலா துறைய நாங்க அடிப்படை கேள்விப்படுறோம் உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் சம்பவங்களை படிக்கிறோம் எங்களுடைய விரல்ட்டு கூ நபிைய பேர் ம சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த பொண்ணு நேரத்துல நாங்க கொஞ்சம் கேட்போம் தூக்கங்களுக்கு யாரும் விஷயம்ல கொஞ்சம் நேரம் நபிமார்களுடைய தளத்திற்கு இஸ்லாமிய ரோகிளே நபீனூர் எகிப்து நாட்டுல வாழ்ந்த நபிமார்கள் மிக முக்கியமான ஒரு நபிதான் நபீன மூசா அலி அவர்கள் எகிப்து நாள்ல ஒரு கோபுரம் வம்சம் கபிர்த்தி நான் சொல்லிருக்கிறேன் கபிர்த்தி யோ க் வம்சத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த திபுத் வம்சத்தை சேர்ந்த இந்த போர்த்திரமும் இருந்துச்சு அதே போல அடுத்த எகிப்து நாட்ல வாழ்ந்துட்டு எப்ப எகிப்துக்கு வந்தாங்க எகிப்து நாட்ல வாழ்ந்த மத்திய கோல் திபதி யாருசத்தை சேர்ந்தவர்கள் அண்ணாதிஸ்தான் யோகங்களே இந்த திபெத் வம்சத்தை சேர்ந்தவர்கள் எகிப்து நாட்ல அங்கேயே கொஞ்சம் வளர்ந்து சொல்லுவாங்களே இவங்க இந்த நாட்டுடைய அடிப்படை தான் திப்தி நபீனா யூசுப் அலிப்ட் நாட்டுல வாழ்ந்த இவங்களுடைய காலத்துல ஏழு வருஷம் பஞ்ச மேற்பட அந்த நேரத்துல பலஸ்தீன்ல வாழ்ந்தவர்கள் தான் நபீனா யாக்கு அலிஸ்லாம் அவர்கள் பலஸ்தீன்ல உள்ளவர்கள் அந்த பலஸ்தீன்ல இருந்து நபி யூசுப் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட உதவி தேடி வந்தவர்கள் தான் இந்த அதாவது அந்த கோத்திரம்தான் அடுத்த செப்டுகள் இந்த ரெண்டு கோத்திரமும் அங்க வாழ்க்கை ஆனால் இந்த செபந்தியின்களுக்கு ஒரு கோபம் ஒன்று கிட்ட இன்னைக்கு நாங்க சொல்லை சொல்ல ஒரு நேச்சர் வெளியூர்ல இருந்து வந்தா அவர் வந்தான் வருத்தார் அப்படின்னு சொல்லுவோம் வேற ஊர்ல இருந்து வந்தோம் அனுமான் இஸ்லாமிய இத மாதிரி இந்த திபத்தியர்களுக்கு கோவம் முடிஞ்சு என்ன போவோம் இந்த பலூஷ வேலர்கள் இங்க வந்து ஏதோ வந்தா வருத்தான் மாதிரி அவங்க அவங்கள பார்த்து கூட்டினாங்க இன்பங்கள் கூட நடந்துச்சு அவங்களுடைய பைனொரு மனைவிமா இருக்க ஒரு மனைவி இவங்க அல்லா ஞானவங்க மனைவி தேர்ந்தெடுத்தார் அவர்களுக்கு ஏழு குழந்தைகள் கடைசி கொள்ளுங்க அண்ணா இஸ்லாமிய ஒருவர் இவங்க கடைசி கிட்டத்தக்க பதினெட்டு மாசம் மௌக்கா போறாங்க இவங்க மௌக்கா போகக்கூடிய நேரத்துல சூரிய கலக்கணம் ஏற்படுது மக்கள் எல்லாரும் சொன்னாங்க இப்ராஹிம் உடைய மவுக்கு வலாதி யாராலும் மௌக்கா போனா சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படாது யாராலும் புறந்தா அதுக்காக சூரியன் சந்திர கிரகணம் ஏற்படாது என்பதை சொன்னாங்க அதனால அவங்க மௌத்தாப்பூன் அந்த நேரத்திலே கிட்டத்தட்ட பதினெட்டு மாசம் குழந்தை மௌத்தாப்பை தீங்கிறாங்க அன்மதி இஸ்லாமிய மௌதா போன உடனே அந்த சூரிய கிரகணம் ஏற்படுது நிலேந்திர ஹபீர் சல்லாமர்கள் மக்களுடைய அந்த நம்பிக்கை இல்லாம மூட நம்பிக்கை இல்லாம இந்த கிரகணங்கள் யாருடைய மௌத்துக்கோ அடையாத்துக்கோ ஏற்படாது அது அல்லாவுடைய விரும்புகிறான ஏற்படும் சோதரிகளை சொல்லிட்டு செவி தாய எங்க வரக்கூடிய ஹதீஸ் வேணா இந்த ஹதீஸ வச்சு தான் நாம்கள் எடுக்கிறாங்க முஸ்லிம்களுடைய சின்ன குழந்தைகள் எப்ப இந்த அஹ்ரூடியாங்க சுவர்க்கத்துல ஒரு மலை அப்படி இருக்குதுல ஒரு மலை இருக்குது அந்த மலையில முஸ்லிம்களுடைய யாரு சின்ன வயசுல மௌத்தா போறாங்களோ இந்த குழந்தைகளை அபிரோலாம் வரைக்கும் என்பதாக சொல்லுவாங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் அகமதுல வருது வேறொரு ஹதீஸ்ல ஹயாமத் நாள்ல அவர்களிடத்துல சுவரங்கத்தை பத்தி சொல்லப்பட்ட நேரத்துல இந்த சின்ன பிள்ளைகள் சின்ன வயசுலியா அல்லாங்களை சுரக்கத்தை அனுப்புவதாக ஹபீர் சல் அல்லாஸ்லம் அவங்க சொன்னாங்க இது நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஹபீர் சலுல்லம் அவர்கள் மேகராஜுக்கு போனாங்க போன நேரத்துல இப்ராஹிம் அலிசுலாத்த பாக்குறாங்க இப்ராஹிம் அலிசுல்லாத்துக்கு சூழல எல்லா குழந்தைகளும் அது முஸ்லிம்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக யார் யார குழந்தையெல்லாம் சின்ன வயசுல மவுண்டாப்பூ அதாவது உங்களை நேரத்திலேயே என்ன அவர்கள் அவருடைய பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு என்பதை சொல்லதாக சொன்னாங்க அப்ப இந்த நேரத்துல சொன்னாங்க சின்ன வயசுல மவுண்ட் அப்போ எல்லா குழந்தைகளும் என்று சொன்ன நேரத்துல சஹீல் புகாரில் வரக்கூடிய கேட்டாங்க யார சொல்லா முஸ்லிகளுடைய இந்த பிள்ளைகளும் அவங்களும் பிள்ளைகளாக இருந்தாலும் சின்ன வயசுல மோச போனா அவர்களின் இதை வச்சு இமாம்கள் இந்த ஹதீஸ்ட் ஆதாரமாக ஹதீஸ்ல வருது இவர்கள் அண்ணா சோர்க்கத்துல சோர்க்கவாதிகளுக்கு பணிவிடை செய்வதற்காக சேவல் கலாம் அதாவது இருப்பார் என்பதாக சொன்ன வேறொரு ஹதீஸ்ல சொன்னாங்க இது அபூரா ஆனாலும் இவர்களுக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்காக முஸ்லிம்களுடைய பிள்ளைகளாக இருந்தா போனா அவங்களுக்கு பெற்றோர்களுக்காக என்பதே அல்லாஹ் பருவம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இஸ்லாமிய இப்ப இப்ராஹிம் ஹபீப் சலா குழந்தை மௌத்தா போறாங்க இவர்கள் வந்த வம்சம் தான் அந்த கபித்தியங்கள் வம்சம் அன்மந்த் இஸ்லாமியர்கள் வம்சம் என்ன செய்து அங்க இருந்து நடக்குது யாருக்கு அவர்களுக்கும் அதே போல படுகுர்களுக்கும் சண்டை இந்த சண்டையில இவங்க வெற்றி பெற்றாங்க யாரு திபதி அவர்களே இப்ப கொஞ்ச காலம் போகக்கூடிய நேரத்தில் கூட்டம் அவருடைய அந்த கோட்டையில ஆட்சிக்கு வராங்க பரானான்னு சொல்லுவாங்க இவர் ஆட்சிக்கு ஆட்சிக்கு அவர்கள் ஆட்சிக்கு எடுக்கிறார் உறவுகளே வந்த ஒரு ஆட்சியாளர் தர் தான் கூட சொல்றாங்க அதாவது அசர் விமோசித்துல படிக்கக்கூடிய பாகிஸ்தான் எடுத்து ஜூன் ஐந்து அதாவது அந்த கன்ட்ரில ஆட்சிக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் சுல்தான் என்று சொல்றது அப்படி ஒரு சுல்தான் வேற பேரா இதே போல அவருடைய வம்சாவளி என்பதை அல்லாஹ் அக்பர் காலத்துல வேலர்களுக்கு மத்தியில் ஒரு செய்தி ஒன்று என்ன செய்தி பருடைய கோத்திர ஒரு குழந்தை அந்த குழந்தை வளர்ந்து எகிப்து நாட்டுடைய ஆட்சியாக்கும் என்று ஒரு செய்தி பருவிஷ்ட வீரர்களுக்கு மத்தியில ஒரு செய்தி என்ன செய்யுது பரவி கொண்டு இருந்துச்சு இந்த நேரத்தில் சிறங்கத்தில் ஒரு கனவுன்னு என்ன கனவு ஒரு பைபிள் மக்கள் பதிலு ஒரு நெருப்பு எகிப்து நாட்டை நோக்கி வந்து எகிப்து நாட்டுடையில இருந்து இவங்க மட்டும் தப்புறாங்க எலும்பினைவா என்ன செய்யறாங்க சூனியக்காரர்கள் சாஸ்திரக்காரர்கள் எல்லாத்தையும் அரண்மனையும் கூப்பிடுறார் கூப்பிட்டு அவங்கள்ட கேட்ட நேரத்துல அவங்க சொல்றாங்க இப்போ தீமை பண்றான் யாரு கிராம் அந்த தீமை ரெடி பண்ணி யார் யாருல்லாம் வயசாக ஆண் பெண்களை பிரிச்சு வச்சா குறக்கூடிய மனுஷ வீரர்கள் எல்லா குழந்தைகளையும் கொண்டு கொண்டு போட்டார் அதுக்கென்ற ஒரு டீம் ரெடி படி வச்சா மீனாட்சி புகர்களே இப்ப கொண்டு ஆனால் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு போடுறாங்க என்ன பத்தி அவங்க ஆட்சிக்கு மனுஷ வீரர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து சொல்றாங்க மனுஷ வீரர்களை எல்லா குழந்தைகளை நீ கொண்டு போட்டா ஆம்பளப்பிள்ளையில மட்டும்தான் பொம்பள பிள்ளைகள் இல்ல பொம்பளை பிள்ளைகள் மீயும் வயோதிப்பர்கள் மீவாங்க இவங்க எல்லாத்தையும் கொண்டு போடணும் வார வருஷம் கொல்லத்தை வந்த ஒரு வருஷம் மூட்டு ஒரு வருஷம் மூட்டு தான் இந்த பணியை செய்யணும் என்று சொல்லி அவர்களுடைய தீர்க்கிறான் உங்களை எந்த வருஷம் கொல்ல கூடாதுன்னு சொல்லி அவன் நியமித்தானோ அந்த வருடம் நபீனா அல்லா சுப்ல புறக்க வைக்கிறார் என்று எழுனா அலிஸ்லா கூட தாய் அதாவது அயாரி அவர்களுடைய பேர் அயாரி இவங்க உண்டாமி பிள்ளையுடைய தாய்க்கு எந்த விதமான அடையாளத்தையும் மனசா சுகனத்தால வைக்க பாதுகாவலர் மிகப்பெரிய பாதுகாவலன் அல்லாஹ் பாதுகாக்கிறார் இப்ப குழந்தை கிடைக்கிறது அல்லூர் இஸ்லாம் என்று சொல்வது அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய வகை இது எங்களுக்கு தெரிஞ்சது இரண்டாவது நபிமான்கள் இல்லாதவங்களுக்கும் அல்லாஹ் வகை அறிவிக்கிறார் மூணாவது மலர்மார்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய வகை நாலாவது பறவைகள் பாதுகாவல அவன் எ பாதுகாக்க போதுமானவன் எங்களுக்கு அல்லாஹால சந்திருக்கக்கூடிய நியாய பெரிய பெரிய கஷ்டங்களை அல்லாஹ் நன்றி செலுத்துவோம் சம்பவம் மூலமாக நாங்க படிப்பினை பெறுவோம் அல்லாவது களிமாவடிய பாசிப்பா அதுக்கு நன்றி செலுத்தணும் தொழுகைகளை நாங்க பேண்டது நாங்கள் அதாவது எங்களுடைய அமல்களை சீராக்கிக் அதற்குரிய மிகப்பெரிய கூலிகள் சுவர்க்கத்துல நிச்சயமா அல்லாவூர் பணத்துல வச்சிருக்கிறார் இந்த நபிமானத்துடைய கருத்திரங்கள் அதுதான் நிகழ்வு சொல்லுது துன்யாவுடைய வாழ்க்கைய அவர்கள் பெருசாக எடுக்கல துணியால என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவனை சொல்ல மக்களாக அல்லாஹு நம் அனைவரின் உலகிவிட்டு பாக்கியத்தை